நீங்கள் அதன் மூலம் என்று கூறுங்கள் என நபிசல்ல துபாவின் பொருள் இறைவா இந்த காற்றில் நல்லதையும் இதன் மூலம் ஏற்படும் நல்லதையும் இதற்கு கட்டளை இடப்பட்டதில் நல்லதையும் உன்னிடம் நாங்கள் கேட்கிறோம் இந்த காற்றில் தீயதையும் இதன் மூலம் ஏற்படும் தீயதையும் அதற்கு கட்டளை இடப்பட்டதில் உள்ள தீயதை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு